வணக்கம் நற்றினை இணையதள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்த்த வணக்கம் எதிரெதிர் திசைகள் ஒரு மையத்தில் சந்தித்தால் புதிய பாதைகள் உருவாகும் எதிரெதிர் குணங்கள் ஒரு நோக்கில் சிந்தித்தால் புறப்பாடுகள் சமமாகும் என்பதை எதிரெதிர் கோணங்களில் எனம் காட்டினேன் கம்பும் கொள்ளும் விளைந்த காட்டு கான்கிரீட் வெளிகளாக உருமாறி உழைக்கும் மக்களின் வாழ்க்கையிலே உண்டாக்கிய பாதிப்புகளை நகரத்தின் அசுரக்கரங்கள் நீண்டு வந்து சிற்றூர்களையும் தனது பிடிக்குள்ளே அள்ளி கொண்டதோடு அவற்றை சிறு நகரங்களாக உருமாற்றி கொண்டு வருவதை கிழக்கு வானம் நாவலில் பதிவாக்கினேன் அடுத்த விதைப்புக்காக சேமித்து வைக்கப்பட வேண்டிய விதை தானியத்தை அகோர பசிக்காக அவசர தேவைக்காக உலைகளில் எட்டு கொதிக்க வைத்திடும் கொடுமையை தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கமிருந்து எடுத்து கூறும் எச்சரிக்கை எழுத்துக்களால் விதைச்சோடத்தை உருவாக்கினேன் மரணம் என்னும் நிலைப்பாடு இல்லாவிட்டால் மனிதர்களின் தேடுதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் மரணம் என்பது தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்துவிட்டாலும் அடுத்து வரும் சந்ததி தனது முன்னோர்கள் விட்ட பயணத்தை தொடர்ந்து வழிநடத்தி சென்றாக வேண்டும் இதனை சகலரின் வாழ்விலும் வாழையடி வாழையாக நாம் பார்க்கிறோம் இந்த பார்வையில் கிடைத்ததுதான் கல்வாழை நாவல் கொங்கு சீமையின் வேளாண் குடி கதையானது பறந்து விரிந்த பச்சை நிற ஓவியமான வயல்வெளியின் கதையானது செம்மண்ணில் வரைந்த வாழ்வியல் சித்திரமாய் அது மலர்ந்தது இயற்கை காடுகளையும் பசும் வனாந்தரங்களையும் மலைகளின் மரங்களையும் அளித்துவரும் மனித தவறுகளை மேலே இருந்து கவனிக்கும் வானமானது வட்டியும் முதலுமாகச் சேர்த்து தண்டனையைத் தருகிறது வறட்சியாய் வாட்டுகிறது இதிலே குற்றவாளிகள் சாதுரியமாகத் தப்பித்து குபேரர்கள் ஆகி சுகபோகமாய் வாழ்கின்றார்கள் அப்பாவிகளாய் அகப்பட்டு குடியானவர்களோ ஆயுள் தண்டனை கைதிகளாகி துக்கப்படுகிறார்கள் தூக்கு தண்டனைக்கும் தேர்வு பெறுகிறார்கள் பூமியை தோண்டி கிணறுகளாக்கி தண்ணீர் எடுத்து பாசனம் செய்த காலங்கள் கரைந்தபடி உள்ளன நிலத்தடி நீரும் சுண்டிப்போய் கிணறுகள் பற்றி அவை அழியாச்சுவடுகளாய் காட்சி தருவதை அழுத்தமாய் எழுதினேன் நகரத்திற்கும் கிராமங்களுக்கும் இடையில் இருக்கும் வயல்வெளிகள் கல்யாண மண்டபங்களாய் நர்சரி பள்ளிகளாய் பெட்ரோல் பங்குகளாய் ஆஸ்பத்திரிகளாய் அவதாரம் எடுக்கும் நிர்பந்தத்தை முள் மலர் வேலியாக நிதர்சனப்படுத்தினேன் கிணற்று பாசனத்தை கொண்டு வேளாண்மை செய்வோர் குறைவாகவும் வான் கொண்டு விவசாயம் செய்வோர் அதிகமாகவும் இருந்தது எங்கள் கிராமப்புறங்கள் இவற்றை ஏனைய கிராமங்களின் பிரதிநிதியாக கண்டு உணர்ந்து அந்த மக்களின் வாழ்க்கை துயரங்களை இன்ப துன்பங்களை வழமையை வறுமையை இலகுவை இறுக்கத்தை மென்மையை வன்மையை இனிப்பை கசப்பை வியப்பை வேதனையை சாதனையை விளக்குகின்ற விரிவாக்கங்களாக எனது நாவல்கள் இப்படித்தான் களம் கண்டன இலக்கியத்தில் தடம் பதித்தன தரிசாகவும் கரடுமுரடாகவும் முள்ளாகவும் புதர்களாகவும் இருந்த அந்த கானகத்தில் பெரிதும் முயன்று பாதை அமைத்து கொண்டு சென்றன கள்ளம் கபடு மற்ற மக்களின் யதார்த்தமான பேச்சை போலவே அவர்களின் வாழ்க்கையும் யதார்த்தமாக இருப்பதை சிறு வயது முதற் கொண்டு அனுதினமும் படிப்பவனாக ஆனேன் ஆண்களுக்குச் சமமாக நாற்பது முழ கிணற்றில் துணிச்சலாக இறங்கி பத்துராத்தல் சம்மட்டியை தூக்கி பாறையை உடைத்து காட்டிய வலிமை மிக்க பெண்கள் அபூர்வமான கதா மாந்தர்களாக எனது கண்களில் தட்டுப்பட்டனர் உழைப்பிற்கும் வறுமைக்கும் அஞ்சாத அவர்களின் அந்த செம்மையான பிழைப்பு என்னை ஆச்சரியப்பட வைத்தது ஆளுமையை புரிய வைத்தது ஏற்பிடித்து உலவு செய்வதிலிருந்து விதைப்பு பயிர் பராமரிப்பு களையெடுப்பு பாதுகாப்பு அறுவடை என ஒவ்வொரு அத்தியாயங்களாக அவர்கள் அந்த செம்மண் நிலத்திலே எழுதி படைக்கும் பசுமை படைப்புகளே எனது நாவலின் பிரதிகளாக அவர்களை உள்ளவாரே பிரதிபலித்து காட்டும் கலை ஓவியங்களாக வடிவம் கொண்டன